சச்சிதானோத்தியே தாத்தய விநா நாரத உச்சன் பகவத்தம் மிச்சிஸ்வரேயா முனீன் பிரீத்த சோபா பூஜையத்து நாரதர் பேசுறார் இப்போ இந்த நவயோகி சம்பாதமானது பூர்த்தியாகிவிட்டது வசுதேவர்கிட்ட இப்போ நாரதர் சொல்கிறார் இத்தம் பாகவதான் தர்மான் மிதிலேஸ்வரகா ஸ்ருத்வா அதான்னு இருக்கு பிறகுன்னு அர்த்தம் பிறகு இதெல்லாம் முடிச்சுவிட்டார் உபதேசங்கள்லாம் முடிஞ்சு விடுத்து நவயோகிகளும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டார்கள் ஒவ்வொரு யோகிகளும் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொன்னார்கள் பிறகு என்ன ஆச்சுன்னா மிதிலேஸ்வரஹா மிதிலேஸ்வரஹான்னா அந்த மிதிலா தேசத்தினுடைய அதிபதியாகிய நிமிச்சக்கரவர்த்தி இத்தம் பாகவதான் தர்மான் ஸ்ருத்வா இவ்வாறு பாகவத தர்மங்களை எல்லாம் கேட்ட பிறகு மிதிலேஸ்வரர் என்ன பண்ணுறார் அந்த நிமி சக்கரவர்த்தி சன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜாயந்தேயான் முனீனு அந்த ஜெயந்தி அப்படிங்கிறவருடைய அந்த அம்மாவுடைய புத்திரர்களான இந்த முனிவர்களை எல்லாம் இந்த நவயோகிகள் நவ ரிஷிகள் நவ முனிவர்கள் இந்த ஒன்பது முனிவர்களையும் ஹிய பூஜையத்து நன்றாக பூஜை பண்ணினார் மரியாதை பண்ணினார் எப்படின்னா சோபாத்யாய மிச்சிலேஸ்வர கூட நிறைய பிராமணர்கள் ரித்விக்குகளை எல்லாம் வைத்துக்கொண்டு உபாத்தியாயன சக சோபாத்யாயா புரோஹிதரை முன்னிட்டு கொண்டு அர்த்தம் தன்னுடைய புரோஹிதரை முன்னிட்டு நன்றாக அவர்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணினார் ஆக நவயோகிகளை முதல்ல பூஜை பண்ணி பிரஸ்னம் பண்ணினார் அவர்கள் நன்றாக பாகவத தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ணினார்கள் ஏன்னா வசுதேவரும் நாரதர்கிட்ட வந்து பாகவத தர்மங்களை உபதேசம் பண்ணணும் தான் பிரார்த்தனை பண்ணிட்டார் அதுக்குத்தான் இந்த நவயோகி சம்பாதத்தை நாரதர் வசுதேவருக்கு சொன்னார் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தகப்பனாருக்கு ஆக அதை முடிச்சுட்டாருப்போம் அவர்கள் பாகவத தர்மங்களை அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை சொல்லி கொடுத்துட்டார் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு இந்த சக்கரவர்த்தி பூஜை பண்ணினார் அப்படிங்கிறார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் தத்தோந்தர் திரே சித்தாஹ சர்வலோக ராஜா தர்மான உபாதிஷ்டன் அவாப பரம தத்தா இந்த பூஜையெல்லாம் வாங்கிட்ட பிறகு அந்த சித்தர்கள் சித்தர்கள் இப்ப நவசித்தர்கள் அந்திரே அவர்கள் மறைந்து போனார்கள் அப்படியே மறைஞ்சுட்டார்கள் ஆகாசத்திலேயே சர்வலோக பசியத்த அந்த யாகசாலையில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துண்டே இருக்கிற போதே அவர்கள் மறைந்து போனார்கள் அவர்கள் திடீரென்று வந்தார்கள் அகஸ்மாத்தா வந்தார்கள் அந்த யாகசாலைக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் பூர்த்தியான பிறகு அவர்கள் அவர் பூஜைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்தர்ததிரே அப்படியே நம்ம பார்ப்போம் இல்லையா சில சினிமாக்கள் எல்லாம் அப்படியே வருவாக்கு திடீர்னு காணாம போயிடுவோம் ஆக எப்படி நடந்து போனாளாங்கிறது கூட தெரியாது சர்வலோகசிய பசியத்த அந்தர்ததிரே அதுக்கு பிறகு என்ன பண்ணார் ராஜா ராஜா தர்மான் அதற்கு பிறகு அந்த ராஜா நிமி சக்கரவர்த்தி தர்மங்களை எல்லாம் பரிபூர்ணமாக நன்றாக பாகவத தர்மங்களை தர்மான்னு போட்டிருக்கிறது பாகவத தர்மங்கள் ஈஸ்வர பக்தி எல்லாம் நன்றாக பண்ணி பரமாம் கத்தியும் அவாப்ப மேலான கத்தியை அடைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த கதாபாகத்தை பூர்த்தி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வசுதேவர்கிட்ட பேச போறார் நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து ஐம்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பேச போறார் அதுக்கப்புறம் சுகாச்சாரியருடைய ஸ்லோகங்கள் ரெண்டு வரப்போகிறது அதோட இந்த அஞ்சாவது அத்தியாயம் பூர்த்தியாக போகிறது அடுத்த ஸ்லோகத்தை பிறகு படிக்கலாம் இந்த அளவுல பூர்த்தி பண்றேன் நாரத உச்சான் பாகவதா நித்தம் ஜாயந்தேயான் முனீன் பிரீத்த சோபாத்ய பூஜையத்து மனமார்ந்தல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்